பாடமணுச்சி எட்டு காய்ந்த மலத்தை சாப்பிடும் ஆண் பெண் ஒட்டகைகளில் சவாரி செய்வது வெறுக்கத்தக்கதற்கு அது சுத்தமான உணவை சாப்பிட்டு அதன் கரி தூய்மையானால் வெறுக்கத்தக்க நிலை ஏற்படாதாடா